தப்பு செய்ய நிந்த நல்லதுதான்னு சொன்ன மதிச்செண்ட முன்னே சை வைஷ்ணவ சண்டைகளும் பெரும்பாலமாக இருந்தது தான் ஒரு வாரத்தில் இப்போ என்ன குறைஞ்சிருச்சு இப்போ கிறிஸ்தவ இஸ்லாம் சண்டைகளும் அதிகமாக போச்சு அப்போ இப்போ அதுக்கு முதல்ல சை வைஷ்ணவ சண்டை ஓண்ட பிறகு சவணபதி சண்டை வந்துட்டு இருந்தது சண்டை எங்கள் சாமி பிரித்து எங்கள் சாமி பிரிச்சுருந்து அதெல்லாம் போயிடுச்சு இப்போ கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் எங்கள் சாமி பிரிச்சு எங்கள் அவங்க சண்டை போயிட்டு இது ஒரு காலத்தில் போயிருச்சு இருக்கிறது இஷ்டம் தான் புத்தமிதா வேதத்தில் அக்னி கோத்திரத்திற்கு இரண்டு காலம் கூறியிருக்கின்றது ஒன்று சூரியோதயத்திற்கு பிரதமம் மற்றொன்று சூரியோதயத்திற்கு அனந்தரம் இங்கே உதய காலத்தின் பிரசங்கத்தில் அனுதய காலத்தில் அனுதய காலத்தின் உதயகாலத்தை நிதித்திருக்கிறது அந் நிந்தையின் தாற்பயம் தியாகத்தினால் இரண்டு காலத்திலும் ஓமத்தின் தியாகமாம் நித்திய கர்மத்தின் தியாகம் கூடுமாம் ஆகலில் துதித்தர் பொருட்டு அனுதே காலத்தையும் அனுதே காலத்தை துதித்தர் பொருட்டு ஒதே காலத்தையும் அப்படி ஓர் தேவதையின் உபாசனின் பிரசங்கத்தில் அந்நியத்தின் நிந்தை ஒன்றன் சுதியில் தாற்பயமாம் அந்நியத்தின் நிந்தையில் அன்று இது இந்த பிராமண குடும்பங்களில் அக்னிபாத்திரம் செய்யணும் கட்டாயம் வந்து போய் யாத்தால வீட்டில் வச்சிருப்பாங்க சூரிய உதிரி முந்தி செஞ்சு முடிச்சுடணும் அவங்கள அதுக்கு ஒரு சிறப்பு சொல்லுவார்கள் சூரிய உதயமானதான் செய்யணும் ரெண்டு சிறப்பு அப்படி நீ என்ன கா காலையே எழுந்தபோது இது என்ன விசேஷம்னு அணிஞ்சுட்டு வாங்கிடறியே அது என்ன அதுவான் ஆக ரெண்டிலையும் ஒரு தாள் பாராட்டுறதுக்கு அப்படின்னா ரெண்டையும் தலை தான் வேணும் என்ன கருத்து அழுத்தமா செய்ய கருத்து அதுலேயே ஏன் காலையில் எழுந்தபோது அவர்களுக்கு உடல் நிலை மற்ற காரணத்தையும் இருக்கலாம் சில பேருக்கு சூரியத்தை முதலையும் செஞ்சா நல்லதுன்னு இருக்கலாம் ஆனா ரெண்டுமே செய்யத்தக்கத்து தான் எப்படி செஞ்சாலும் செய்யணும் கருத்து கடைக்கு இப்போ ஒரே இனிப்பு பண்ணாங்களா பல விதமாக செஞ்சிருக்காங்க ஜிலேபி லட்டு மக்பல் பூரி அதெல்லாம் எல்லாம் செஞ்சுருக்காங்க எல்லாம் ஒரே வேலை தான் எடுத்துக்கோங்கிறாங்க போறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொன்றும் பிரிவு ஒரு ஆசைப்படுறாங்க இந்த உருவத்தில் ஆகிரகம் முழுக்கும் எல்லாம் இனிப்பு தான் எல்லாம் ஜீராத போட்டு எழுதல் தான் அவர்களுக்கு லட்டு பார்க்குறதுக்கு லட்டு நல்லா இருக்கேன்னு எடுத்துக்கிறாங்க இனேபி நல்லா இருக்கும் அப்புறம் இன்னொருத்தருக்கு மைசூரி வாக்கியம் இப்படி எடுத்துக்கிறாங்க சாப்பிடும் இனிப்பு தான் இனிப்பு தான் அப்போதான் ஏன் விற்கிறாங்க ஜீவனுடைய சுபாதத்துக்கு அனுசரிச்சு விற்கிறாங்க சில பேருக்கு லட்டு பிரியமா வாங்குறாங்க அப்ப என்ன வியாபாரம் என்ன பண்ணுவான் இப்ப வியாபாரம் தான் முக்கியம் உனக்கு அப்படி போல சாஸ்திரத்துக்கு என்ன வியாபாரம் மாதிரி சாஸ்திரம் சொல்றது எப்படியோ உபாம செய் நீ காலையில் செஞ்சாலும் சரி நீ அதிகாலை செஞ்சாலும் சரி எப்படி செஞ்சுக்கோ செய்ய அதுதான் மாதிரி சாஸ்திரங்கள்ல உபாதனை செய்யறது நீ எந்த தெய்வத்தையும் செய்யணும்னு தெரியுமோ அதே செய் அழுத்த ஏற்றி போகாது அப்படி போனேன் ரெண்டு கண்டா போயிடுவேன் இதை ஒன்லயும் அழுத்தமாயிருவேன் அடுத்து போகாது என்று சாஸ்திர சம்மதம் அதுன்னு வச்சிக்கிட்டா பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன் எப்படி சாகா பேதத்தால் ஒருவர் உதய ஓமம் செய்ய ஒருவர் அனுத்தில் ஓமம் செய்ய பயன் இருவருக்கும் சமானமாக உண்டாகின்றதோ இத்திட்டி தாட்டான அப்படி இச்சா ஐந்து தெய்வங்களில் எதிரே உபாசித்தாலும் பிரமலோக பிராப்தியாம் உபாசன பலம் இருக்கணும் சாதாரண உபாசகர்களுக்கு அவ்வளவா அறிஞ்சிடாது அங்கே பெருமளவு போக மாட்டாங்க அங்கே போகங்களை புசித்திருந்து இறுதியில் வித்வேகோச்சம் அடைவார்கள் சாகித்ய புத்தி சாய்பா சாரூபா சாகித்யம் இந்த மூன்று புத்திகள் பிறகு உண்டு சாயித்ய புத்தி பிறகு இல்லை இதை சொல்றது அதுதான் விஷாதினா மீண்டும் பிரபாத நிலை அடைவார்கள் அந்த உபாசன தேவிய விஷ்ணுவோ அல்லது சிவமோ இருந்தால் பக்கத்திலே இருந்துக்கிட்டு அப்படியே விஜயம்தி அடைஞ்சிருவாங்க அவர்கள் எப்போ ஒடுங்குறாங்களோ அப்படி ஒடுங்கிருவாங்கன்னு சொல்கிறது அது பிறகு இல்லை ஆனால் முதயாமத்தி இல்லை தத்துவானிக்கு மிதயாமத்தி இங்கேயே அங்கே போறதில்லை என்ன வித்தியாசம் அவனுக்கு இன்னும் மூர்த்தி ஆகவே நீ நீங்கலை அதனால மூர்த்தி ஆக நீங்கி போச்சு அயஷ்டானத்தில் பார்க்கறான் அயஷ்டானம் இங்கே நிறைந்தது நம்ம மித்திய நிச்சயம் உண்டாது அவனுக்கு இங்கே உலகம் தான் மித்தியோடய மூர்த்தியில சத்தியம்னு உண்டு அதனால அந்த அந்த கால வரைக்கும் இருந்த பிறகு பக்குவமான பிறகு அங்கேயே பயமாசம் உண்டு அதன் பிறகு சிந்தனை பண்ணால் அந்த மூர்த்தியே உபத உபதேசம் ஏப்பா நீ அங்கேயே ஞானம் அடைஞ்சிருக்கலாம் இவ்வளோ தூரம் வந்துட்டேன் எத்தனை காலமாச்சு இனிமேல் ஆகுது எல்லா பாரு அப்படிங்க நீங்கள் சொல்லல ராமகிருஷ்ணன் மாதிரி ராமர் எங்க தேவியம் பொய்யா அதுவும் மிச்சதான் போய் தான் அப்படின்னு சொன்ன சொன்ன பிறகு அவர் கோவம் வந்துச்சு தேவியை போய் பொயின்னு சொல்றியே இன்னும் குரு இல்லை சித்தம் இல்லைன்னு சொல்லிவிட்டார் அவர் போய் ஏ உன்னையே வந்து பொய்யங்கிறானே அந்த தோதாபுரி நான் எப்படி குரு ஏற்றுக்கிறது அப்படின்னா ஆமா நானும் போய் தான் ஏன் நீயே போய் நான் எங்க போறதுன்னு அறிவுறாரு எங்கேயும் போவேன் ஏன் உதயத்துக்கு கேட்டுக்க விசாரம் பண்ண ஞானம் வரு அப்ப எல்லா நாமரை கொஞ்சம் அனைத்தும் நானும் மட்டும் நீயும் போய்தான் என் பக்தனாய் இனியும் போய் தெய்வாய் நானும் போய் உலகம் போய் எல்லாம் போய் அப்படி வரும் பிறகு சமாளிப்படுத்த சொல்லப்படும் அதனால அந்த அவருக்கு இங்கேயே வந்துருச்சு இதே போல அங்கே சாதிச்சு அடைஞ்சம் செய்வார் அந்த உபாசனை மூர்த்தி ஒரு காலத்துல அப்போ ஒரு தேவ சொல்ண்டா பேர் இருக்கு மற்ற எல்லாம் துவைதம் பேர் மூணுகளும் துவைதம் இங்கேயே அடைகிறது அத்வைதம் பேர் ஆக மூன்றுக்கும் இதை கைவிழி மித்தியன்னு பெயர் ஆகவே அந்த மூர்த்தி ஆகிரகம் அதோட உலகத்தில் நித்தியார்த்த நிச்சயம் இது பொய்ய நிச்சயம் அங்க வந்து சத்தியப்தி உண்டு இப்படி மனோபாவங்கள் தான் சாமான்ய மனத்தை சம்மதிக்கிறது இல்லை எந்த கூட அப்படின்னு ஏற்றுக்காது இப்படி எப்படி ஏற்றுக்கும் சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு சிந்தனை பண்ணி விசாரம் பண்ணி இஷ்கா உண்ணியம் தீவிரமாக இருந்தாக அந்த பரிபாவது தெரியும் சுத்தமாக இருந்ததுக்கெல்லாம் நல்லா விளங்கும் போன சுத்தம் அடையணும் கொஞ்சம் கொஞ்சம் சுத்தம் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரிதான் கிடைக்கும் ஆனால் இஷ்காம கர்மம் இஸ்லாம பாசனை இது எவ்வளவுக்கு எவ்வளோ தீவிரம் இருக்கோ அவ்வளோவுக்கு அவ்வளவு பொழு விளங்கும் இல்லை விளங்க விளங்காததுனால தானே சார் சண்டை சத்திரம் வராதுலாம் அதுதானே அதனால்தான் தெய்வங்களில் எதனை உபாசித்தாலும் பிரமலோக பிராப்தியாம் அங்கே போகங்களை புசித்திருந்து இறுதியில் விஜய மோசம் அடைவார் இஷ்டுவாதிகளின் உபாசனையால் வைகுண்ட லோகாவின் பிராப்தி பிராணங்களில் கூறியிருக்கின்றதன்றி பிரம்மலோகத்தின் பிராப்தி போறவில்லையே என பிராணங்களை பிரம்மோகத்தில் சொல்லலையே என்று கேட்டார் அங்க உத்தம உபாசகராய் விஜயமூர்த்திக்கு அதிகாரிகள் ஆயினோர் மனப்பரிவா உடையவர்கள் உத்தம உபாசகராய் விஜயமூர்த்திக்கு அதிகாரிகள் ஆயினோர் சகலரும் தேவையான மார்க்கத்தால் பிரமலோகத்திற்கே போகலாம் இருப்பாரு தேவையான மார்க்கன்னு பேரு அதே பிரம்மரந்திரம் இங்க உடச்சிக்கிட்டு மேலே போகுமா அதான் அடையாளம் இங்கே பொத்தர் இருந்தா அந்த பிரவலோகத்துக்கு போறாங்கன்னு அர்த்தம் தேவையான மார்க்கம் போறான்னு அர்த்தம் பித்திரையான மார்க்கம் அப்படின்னு சொன்னா இந்த ஒன்பது துவாரங்கள் மூலமா போறதுதான் அது கழுத்துக்கு மேல போன மேல்லோகங்கள் கழுத்து கீழே போனா கீழ் லோகங்கள் கீழ்பிரிவின் அர்த்தம் சொல்லப்பட்டு விசாரமா ஆகவே தேவையான மார்க்கத்தால் பிரமலோகத்திற்கே போகான்னு இருப்பார் பிரமலோகம் வந்து வைஷ்ணவ பாஸ்கருக்கு வைகுண்ட ரூபமாக தோன்றான் இருக்கும் அனைவரும் அவருக்கு சதுர்பூஜ பார்சரூபராய் தோன்றானிருக்கும் கணங்கள் அல்லது சபை விருப்பம் அவ்வுலக வாசிகள் அனைவரும் அவருக்கு சதுர்பூஜ் பார்ச ரூபராய் தோன்றானிருப்பார் தாமும் சதுர்பூஜ மூர்த்தியாக இருப்பார் அப்படி சைவ பாசகருக்கும் பிரம்லோகமே சிவலோகமாக தோன்றான் இருக்கும் அவ்வுலக வாசிகள் அனைவரும் இணையத்திர மூர்த்திகளாக தம்மோடு கூட தோன்றானிருப்பது இவ்வாற்றால் சில உபாசகருக்கும் ஒன்றே தமது உபாசியத்தினுடைய லோகமாக தோன்றானிருக்கும் என்னை தேவையான மார்க்கம் அன்று அந்நிய மார்க்கத்தால் யாவர் செல்லான் இருப்பாரோ அவருக்கு மீடுதல் உண்டாகும் இது நியமம் அதனால அதனால என்னாச்சு உபாசகர்கள் மனவரிபாக தகுந்த மாதிரி அவர்கள் உபாசன போறாங்க அந்த மூணு முத்திகள் அடையிறவங்க தனித்தனியாக இருக்கின்ற லோகங்கள் போனதாக வச்சுக்கணும் வைகுண்டம் தனி கைலாசம் தனி அப்படின்னு வச்சுக்கணும் இந்த நாலாவது சாகிஜ்ய முத்தி அடையிறவர்களுக்கு ஒரே லோகம்தான் ஒரு லோகத்திலே பல பிரிவுகள் அந்த பிரிவுகளுக்கு அந்தந்த கூட்டம் அந்த இருக்குன்னு ஒவ்வொரு பிரிவு இருக்கு அந்த உட்பிரிவுகள் போல அப்படி போல அந்த உட்பிரிவையை வச்சுக்கலாம் இதுலோகத்துக்கே போகிறாங்கன்னு சொல்லி சொல்றதுன்னு சொன்னால் அந்த மேல்நிலையில் அடைந்தவங்களுக்கு ஒரு இடம் தனியாக பிரிச்சிருக்காங்கன்னு வச்சுக்க வேண்டிய அப்படி வச்சுக்கிட்டா சரியா போயிடும் ஆகவே அந்த உலகம் வித்யாபுர்த்தி பொரியல் உலகம் அது ஒரு ஆசிரியர் எடுத்து ஆபரேஷன் வார்டு தனி மருந்து அந்தத்திற்கே உள்ளது இவற்றால் ஐந்து தேவையான உபாசகருக்கும் பயன் சமமாகவே உண்டாக இருக்கும் ஐந்து தேவதைகள் சேர்க்கிறதில்லை முருகன் செஞ்சம் முக்கியம் உலகங்களும் சத்தியம் என்ற புத்தி அந்த நிச்சயம் தான் விஜயமுரிய லட்சணம் சாய்மூர்த்தி மற்ற மனபரிவாகம் அது அந்த உபாசனம் அவசியம் இல்லை எங்கே இருக்கும் அங்கே ஒன்று ரோமே இருக்கும் ஒரே தான் ஒரே காரணபுரம் தான் வேலை இல்ல காரணக்காரியமும் இப்படிப்பட்ட ஒரு பவான மாய மாயா காரியங்கள் எல்லாம் வெளி தோட்டம் என்றும் வார்த்தை வென்றும் நிச்சயம் செய்யப்பட்ட அந்த மனம் இருக்க அந்த மனம் போகிறது யோகி இல்லப்போ எங்க போக அவங்க தான் இருக்கும் எங்க போறது அப்புறம் அது மனசு எங்க போற தயாரா இருக்கு இல்லை இப்போ தேவை இல்லாததுனால அது அங்கேயே ஐக்கியமாயிருது அதை இதை பற்றி அங்கேயே அடையுது அதனால சம்மதிக்கிட்டே போசனா மறுத்து லோகங்கள் சத்தியமான புத்திரம் அங்கிட்டு போகுதுங்க இந்த செயலத்தை விட்டு பிரிஞ்சு பிறந்த போகுது ஆகவே மனபரிபாகம் தான் அதற்கு கீழ்பட்ட பரிபாகம் ஆனா பகவானோட ஒன்றிய இருக்கிறதுக்காக தியாகம் பண்றதில்லை தேங்க போனா போகணும் இன்னும் கொஞ்ச காலம் குடும்பத்தோடு போகலாமே அப்படி சில பேர் கொண்டு ஆசை சில பேருக்கு முத்தி அடையணும் அப்படியும் அப்படி போன என்ன பதமந்திய சாரிமூர்த்தி ஆரோக்கியம் போகலாம் அதுக்கே தீவிரமாக திருப்பணும் சும்மா போகலாம் போலான்னு போயிடலாமா முடியுமா காசிக்கு போகலாம் போலான்னு சொல்லிகிட்டே இருக்கான் போக முடியுமா காசிக்கு போறதுக்கு பணம் கேட்கணுமா இல்லையா பிரீச் பண்ணணுமா இல்லையா இவ்வளவு காரியம் பார்த்தா காட்சிக்கு டிக்கெட் வாங்கணும் அது பணம் கொடுக்கணும் அப்புறம் அதுக்கு நம்ம மேல் சேவைக்கெல்லாம் பணம் எடுத்துக்கணும் வெள்ளிப்படை பயணத்துல என்னென்ன கொண்டு போகணும் கொண்டு போகணும் இவ்வளவு ஏற்பாடு பண்ணா இல்லவா வர முடியும் போற போற போற சொல்லிக்கிட்டே இருந்தா அது போக முடியுமா ஒரு போக முடியாது அப்படி போகல நான் குடும்பத்தோடு முத்தி அடையிறோம் அடைய ஆசையாக இருக்கேன்னா ஆசை சேர்ந்தேன் அதாவது தியாகம் பண்ணுவான் இல்லையா தீரமா இருக்கணுமா இல்லையா தியாகம் பண்ணணும் சேவை பண்ணணும் எல்லாம் இருக்கணும் இந்த உலகத்திலே சத்திய பூஜை குறைக்கணும் கொஞ்சமா இருந்தால் மீண்டும் பறக்கலாம் நிறையா இருந்தா அங்கே போக முடியாது முற்றிலும் நீங்கனால அங்கே போகலாம் பதவிகள் அதனால முன் தாரதமியம் சாதாரணமாக இருக்கிற அதை விட முடியலையே அதே சொல்லுவான் கதை இல்லை சன்னியாசி எல்லாம் விட்டாலும் கோமத்தில் பட்டு விட மாட்டேங்கிறான்னு சொல்லுவான் சென்னையில விட்டுட்டான் இன்னும் கோமனத்தை விட மாட்டேங்கிறாங்க கோமன் அனிதும் ஓடுறா நாமே நனித போறானா இப்போ ஜனகராஜ கதையில் வரும் அவன் ராஜ்யமே எரியும் ஜனகராஜா கவலைப்படலையா கோம மழை வந்துடுச்சான் கோமன் அணிக்குதான் எடுத்து வைக்கணுமா அப்படின்னு போவாங்க ராமராஜ் கதையில் இந்த மாதிரி வந்திருக்கு கிழிஞ்சு போயிச்சு வெட்டி கிழிஞ்சி போய்கூட சண்டை போட்டுக்கிறாங்களா கிழிஞ்சி போனா என்ன தச்சுக்கிறது இலஞ்சி போயிட்டு வேற பூசா கட்டிக்கிறது சண்டை சிகிச்சைக்குள்ள அவன் தேத்து வள்ளி இருக்கானே உரங்கா வல்லி அவன் பொருள் எவ்வளவு போனாலும் மனைவி நகை கட்டணங்களோட சண்டை கொண்டுட்டாங்க இந்த பக்கம் திரும்பப்படுத்தலாம் ஏன் திரும்பப்படுத்த இந்த பக்கம் நகை எடுத்துட்டு போட்டேன்னு திரும்ப உணவா ஈசனை அனுப்பிருக்கார் கொண்டு போறதுக்கு உனக்கு ஈசன முடித்து இருக்கார் ஏன் திணிப்படுது அவனுக்கு தெரியாது எடுத்து போகிறதுக்கு அப்படின்னு தண்டைக்கு வந்தானோ அப்ப அவனுக்குள்ள பற்று இல்லாம உன்கிட்ட இல்லையேன்னு சொன்னாரான் ராம அப்படி பற்றுக்கள் குறைய குறைய சிறு பொருளும் அதிகப்பட்டு வந்துடும் அந்த ஆசையானது அந்த மனமானது பெரும் பொருள்லாம் விட்டுரும் பொருளை பிடிச்சி காப்பணும் அது பிடிப்புத்தன்மை போகாது அது பிடிப்புத்தன்மையும் போக்கணும் பண்ணாங்க தீர்வு சும்மா வராது எந்த அளவுக்கு பிடிப்புத்தன்மை முழுமையாக நீங்குதோ அவர்களுதான் இந்த உலகத்தில் மித்திய புத்தியும் சத்திய புத்தியும் நீங்கும் மித்தியா புத்தி வருவோம் சத்திய புத்தி நீங்கும் இல்லை வரவே வராது அது ரொம்ப நாள் அபியாசம் பண்ண ஒரு நாள் நாளாக வந்துடுது இல்லை விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கே தின காலம் அபியாசம் பண்ணணும் தெரிஞ்ச நடவடிக்கைக்கு வர்றதுன்னா இன்னும் கஷ்டம் தான் ஆகவே பற்று விட்டுக்கிட்டே வர வர அந்த பற்றியினுடைய மனப்பக்குவம் என்ன பண்ண சின்ன பிடிச்சிக்கும் சின்ன அதிகமாக பிடிச்சிக்கும் குடும்பத்தை விட்டு வந்தாலும் கூட இங்க பிடிச்சி ஆசைகள் சின்ன சின்ன பற்று விடணும் தேவையின் மத்தியும் விடவே அப்படி போரா விட்டவர்களை தான் ஜீவன் பத்திரம் அடைமுடியும் அதன் மன தமிழக கூட கூட அப்படி விடுறவங்க அந்த உபாசன தெய்வத்தை விடாம இதெல்லாம் விட்டாங்க அங்க போலாம் அதுல எவ்வளவு பிடித்த போதும் அப்பதான் போலாம் இல்ல போக முடியாது இதுலயும் பிடித்தா சரி சொற்க பதவியில் போயிட்டு மீண்டும் வந்துடும் அங்க அழுதெல்லாம் சாமானிய விஷயம் இல்லை அது நிலையை நடந்த விடும் காலத்தோட அபியாசம் பண்ணு பண்ணும்போது பீம பலம் பண்ண விட முடியும் தீர்மான இருக்கோ அவ்வளவு மேல் விட்டா பிடிச்சிக்கணும் மனதினுடைய சேட்டை அப்படி ஆகவே இல்ல விசாரத்தினால வாய்ப்பு ஏறும் போதெல்லாம் இந்த பவனையெல்லாம் வளர்த்திக்கணும் எல்லாத்தையும் நாளாக ஈஸ்வரன் அனுகிற வேணும் அது இப்ப பாத்தின செயல் எந்த மூர்த்தியில ஆக்கிரியம் இருக்கு அந்த மூர்த்தி செய்யலாம் அது மூர்த்தி காலபுரமாக பாவம் பண்ண பின்னா சொல்லப்படுது அப்புறம் பாத்துக்கலாம் இருபத்தி ஓராவ சங்கம் வச்சா இருபத்தி ரெண்டு போகணும் அங்கனவாயினும் நாயின் ஐந்து தேவதைகளுக்கும் நாமரூபங்கள் வெவ்வேறாக கூறியிருக்கின்றன ஈஸ்வரனோ ஒருவன் ஒரு ஈஸ்வரனுக்கு நானாரூபம் இயங்கனம் கூடுமெனின் அதற்கு சமாதானம் பரமார்த்தமாக நாமரூபங்கள் ஒன்றும் பரமான்மாவின் கண்ணே உள்ளதாக இல்லை மந்தபுத்தி உடையோருக்கு உபாசனின் பொருட்டு நாமரூப ரகிதமான பரமான்மாவுக்கு மாயினால் பண்ணப்பட்ட கற்பித நாமரூபங்கள் கூறினார் அதனால் ஓர் பரமான்மாவின் கண்ணே மாயினால் பண்ணப்பட்ட நான கற்பித்த நாமரூபங்கள் கூடும் இவாற்றால் சர்வ புராண வாக்கியங்களின் விரோதம் நிவர்த்தி ஆகிடும் எல்லாம் எந்த ஒரு மணி நாளும் ஈஸ்வராதி வடிவங்களா இருந்தாலும் சரி ஜீவாதி வடிகளாக இருந்தாலும் சரி மாயமும் பண்ணப்பட்டதை அவளிய அதற்கு அன்மோ ஒன்றுமே கிடையாது திருமணத்துறையில பிரம்மா வந்து வரமெல்லாம் கொடுக்குறாங்க அப்படி வரம் கொடுத்தாலும் அது வாங்கிக்கொண்டு கொண்டக்கூடிய பக்தர்கள் வாங்கிக்கொண்டு லாவற்றி அடைஞ்சாலும் கூட அது வேணும் தோற்றமே தவிர வேறு கிடையாது அது போதும் இதுவும் தோஷம்தான் அது எதுவுமே மீனின்னு சொல்ல முடியாது அப்படி போல நாமரூபங்கள் எதுவாக இருந்தாலும் மரும தினத்தில் கற்பனை தான் சொப்பன சொப்பனங்களில் எந்த பதார்த்தம் வந்தாலும் கூட அது நித்தியமான ஜாதகத்தை நிச்சயிக்க முடியும் அவங்க சக்தியும் நச்சிக்க முடியாது அதனால எந்த ரூபத்தையாவது வணங்கலாம் வணங்கினாக்கா மனப்பரிபாக்கித்தான் பெருமை ஞானம் உண்டாக தான் முக்கிய கருத்து அதை இந்து மதத்தில் ஞான விதமான வழிபாட்டு காரணமாக தான் மதத்திலே இடை வழிபாட்டுக்கு அணுகு கொடுக்கிறது காரணம் தான் மனபரிவாரம் போது பக்கம் அடைவாய் அப்போதில் பற்றி கிடைக்கும் என்று விட்டுருக்காங்க எந்த ரூபாய் வழங்கினாலும் அந்த ரூபாயத்தின் மூலமாகத்தான் அனுபவங்களும் வாழ்க்கையிலும் வாக்கு அதனால இதில் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ விளக்கம் இல்லாத காரணத்தினால அவர்கள் சொல்லக்கூடிய ஒன்றும் தான் மட்டும்தான் வழிநாடு இல்லை எந்த வடிவமோ அந்த வடிவம் தான் எல்லாரையும் ஏற்றுக்கணும் அதாவது ஒருவருக்கு அரிசோறு சேருது ஒரு கோதுமை சேரும் ஒரு கேப்பை சோறும் ஒரு கம்பு சோறம் சேரும் சோளம் சேரும் ஆனால் அந்த அதிகாரத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் கம்பு தான் சாப்பிடணும் கட்டாயத்தில் வச்சுக்கோங்க எப்பந்தோம் அதிகாரம் அப்படி இருக்கு அந்த பகுதியில் உள்ள ராஜா உத்தரவு இருக்கு கம்மல் தான் சாப்பிடணும் சரி இன்னொரு ராஜா வர்றாரு இன்னொரு பக்கத்தில் அரிசி தான் சாப்பிடும் சாப்பிடக்கூடாது அப்பதான் அப்படி இருக்கிறாங்க குரு தான் சாப்பிடணும் கரெக்டா எப்படி அது சாப்பிட்றவங்களும் செஞ்சா போகிறோம் ஒத்து போகாதான் என்ன பண்ணுவாங்க யூஸ் அதுபோல் யாராவது போ சாப்பிடுக்கோங்க ஏன்னா உணவுப் பொருள் தான் உணவுப் பொருள் அவர்களுக்கு எது உடன்பாடோ சாப்பிடலாம் சொல்லி விட்டோம்னா பிரச்சனை எதுவும் இல்லை இவ்வளோ சந்தோஷமா இருக்கலாம் அதுபோல் எந்த மூத்தத்தில் ஆகிரகம் உங்களுக்கு இருக்கோ வழிபாடு பண்ணுங்கள் எல்லாம் ஒரு குடும்பத்தில் இருந்து கற்பிதம் நீக்கி அடிஷானத்தை லட்சினத்தினால கொள்ள காலம் எப்போ வருதோ அப்போ நீங்கள் விளக்கம் பெறுவீர்கள் அது வரைக்கும் மூர்த்தி அப்படியே இருக்கட்டும் தவறில்லை என்ற கருத்தான் இந்து மக்கள் கருத்து ஒரு பெரிய ஒத்துக்கிறது இல்லை தகராறு தான் காரணம் தகராறு காரணம் தகராறு தான் வழிபாடு சுந்தரம் மூர்த்தி நானா தெய்வம் வழிபாடு இதே காரணம் இருபத்தி ரெண்டாவது வாக்கியங்களில் விரோத சந்தைக்கு முக்கிய சமாதானம் யாதனின் விஷ்ணு சிவன் கணேசன் தேவி சூரியன் என்பன முதலாக எவ்வளவு நாமங்கள் உமிழ் கொண்டோ அவை முழுவதும் காரணபிரமத்தினுடைய நாமங்களேயாம் காரியபிரமங்களுக்கும் அவை முழுவதும் நாமங்களாக பொருந்தும் மாயாவிஷ்டமான காரணத்தை பிரம்மன்றவர் இரண்டிகர்பரான காரியத்தையும் பிரம்மம் என்றனர் உதாரணம் கொடுத்து மத்தெல்லாம் பார்த்துக்கணும் அவரே விஷ்ணு விஷ்ணுங்க யாபகம் தான் அர்த்தம் ஈஸ்வரன் ஞாபகம் தான் பரிச்சின்னமாக இருக்கின்ற நாராயணன் ஞாபகம் தான் எல்லாம் மங்களஸ்வரூபம் தான் கணங்களுக்கு ஈஸ்வரன் அதுபோல் எல்லா ஜீவர்களுக்கும் ஈஸ்வரன் தான் கானபுரவம் தான் அதே தேவி தே தே அப்படின்னா ஒளின்னு அர்த்தம் பிரகாசம் இது ஞான பிரகாசம் அடிப்போல் பிரம்மத்துக்கு ஒளி வடிவம் உள்ளதாக சொல்லப்படுது ஆகவே ஒளிவடிவமாக இருக்கின்ற பெண்பாள குறிக்களாக பேர் சூரியன் சூரியனா அச்சம் கொடுப்பவன் சூர் அச்சம் பயங்கரமானவன் ஈஸ்வரன் அப்படித்தான் துஷ்டர்களுக்கெல்லாம் பயங்கரமானதுதான் துஷ்டர்களுக்கு அனுகூலம் போல் தோற்றும் அதனால் சூரியன்ங்கிறதும் காலப்படுத்திக்குரிய பெயர் தான் அது காரியபிரமத்துக்கு வருது என்னும் பதங்கள் காரணபிரமத்தையும் காரிய பிரம்மங்களையும் வளர்த்துகின்றன அப்படியே பதங்களில் பரியாய நாமங்களாக உள்ள நாராயணன் நீலகண்டன் விக்னேசன் சக்தி பானு இவை முதலிய அனந்த பதங்களும் இருவகை பிரம்மங்களையும் வளர்த்துகின்றன பிரசங்கத்திற்கு ஏற்க ஓரிடத்தில் காரணபிரமத்தையும் ஓரிடத்தில் காரிய பிரம்மங்களையும் உணர்த்தும் அது அப்படியெனும் சைந்தோ பதம் சைந்தோம் என்பது ஒரு சொல்லு அதுக்கு அஸ்வம் என்றும் லவணம் என்றும் அர்த்தம் உண்டு அஸ்வம் உப்பு இரண்டனையும் உணர்த்து மேனும் கவனப்பிரசங்கத்தில் அஸ்வத்தையும் உணர்த்துவது போலென்ற பந்தி நடந்து சைந்தோம் அப்படின்னா குதிரை குதிரை மேல பந்திரி நடக்கும் சரி ஊருக்கு போகணும் எல்லாம் மூட்டை கட்டியாச்சு இப்போ சாயந்தரம் கொண்டாலும் உப்பு கொண்டு வைக்கிறான் உப்பு முன்னரைச்சுக்கொண்டான் இப்போ எப்படி இருக்கும் அப்போ இடத்துல மாதிரி போகணும் அல்லவா சைந்தவங்கிறது ரெண்டு குதிரைக்கும் உப்புக்கும் பொதுப்பேர் ஆனாலும் சொல்லவும் எந்த தாற்பயமோ பார்த்து செய்யணும் இங்கே நடக்கிறது பந்தி சாப்பாடு பந்தி அப்புறம் சைந்தமும் கொண்டாடுனாக்கா குதிரை கொண்டு வந்து இருக்கலாம் அப்படின் அதே போல வைஷ்ணவ புராணத்தில் விஷ்ணு நாராயணாதி பதங்கள் கானபிரமத்தையும் சிவன் கணேசன் சூரிய பதங்கள் காரிய பிரமங்களையும் வளர்த்தான் இருப்பனவாம் இப்படி ஒரு பாடம் வரணும் சிவபிராணங்கள்ல சிவனுக்கு உயர்வு விஷ்ணு புராணத்தில் விஷ்ணுக்கு உயர்வு விஷ்ணு உயர்வது அந்த பதம் பதவி என்ன வச்சுக்கணும் இப்போ அரசியல் ஒரு கட்சிக்கு தலைவர் முதல்வராக உட்காந்துனார் சேரல முதல்வர் அதிகாரம் பண்றார் அவருக்கு பதவி போயிடுச்சு பலத்த உட்காடுறாங்க இவர் கீழே உட்காந்துக்கிறாரு அவர் மேல உட்காந்துக்கிறாரு மேல உட்காந்து இவர் தான் முதல்வரும் சொல்றேன் அவர் முதல்வர் நேரம் சொன்னீங்க இன்னும் இவர் முதல்ல சொல்றீங்களே அப்படின்னுக்கான் அவர் பதவி போயிடுச்சு இல்லை கீழே உக்காந்துட்டா போச்சு மேலே அந்த பதவியில யார் இருக்காங்களோ அவங்க முதல்வர் அவர் தானே இன்னாரிலும் பேர் கிடையாது அப்படி பேரெல்லாம் இல்லை பதவியில் உள்ளவர்கள் முதல்வர் அப்படின்னு மாதிரி இங்க எந்த புராணத்தில் தரவிக்கக்கூடிய தெய்வமும் அது காலபுரம் பேரும் அந்த பதவி காலப்புறம் பதவி எனக்கு கீழே உள்ளவங்கள் எல்லாம் காரிபரம் பதவி கொடுக்கணும் அப்புறம் முதலிடம் இருக்கும் போது சிவன் காணபுறம் என்றும் காரிபுரம் காரிபரவங்கள் கீழ்பட்ட பதவி காரிபரம் மேற்பட்ட பதவி அவ்வளவுதான் நபர்களுக்கு மாறலாம் இடத்தை நோக்கி கல்யாணம் கல்யாணத்துல மாப்பிள்ளைக்கு பெண்ணுக்கு தான் முக்கியத்துவம் அவங்க வண்டியில் சார்த்தல கால்ல வச்சு அழகான கூட்டு போறாங்க புரியும் நடந்து போறாங்க என்ன முறையாது போற என்ன அரசு அவங்கதான் மரியாதை சரி நாளைக்கு ஒன்னோருக்கு கல்யாணத்துக்கு போறாங்க அவங்க அது பெண்ணுமா பிள்ளை அது வேற நடந்தாலும் போகணும் என்னையா நேற்றுலாம் நான் காலில் உக்காரல என்ன காலில் உக்காரணும் இறங்கன்னு சொல்ல முடியுமா கால யார மாப்பிழை பெண் அது போல கல்யாண மாப்பிள்ளைங்கிறது எல்லா கல்யாணங்களும் அப்புறமேல பழைய ஆளுங்க ஆயிடுவாங்க அது போல காணப்பறவுங்கிறது ஒரு பொது அந்த இடத்துல எந்த மூர்த்தம் இருக்கோ அந்த மூர்த்திக்கு அந்த மரியாதை உண்டு அப்புறமேல சிவர்வானம் வரும்போது அது மரியாதை இறங்கி போகுது அப்படிங்கிற ஒரு கருத்து வரணும் இது மனசு பதிக்கிறது இல்லை காரணம் என்னன்னா மூர்த்தி அகரத்திலேயே போய் போய் பழக்கம் அதனாலதான் பெரியசாமி வடிந்து பொருள் கூறுறதுதான் இது சும்மா சூரியன் பொருள் சொல்லி போயிடலாம் முடிஞ்சு வச்சு காரணப்படுற வளர்த்தனீங்க மூச்சுக்களுக்கு அறிமுகப்படுத்த கருத்து தான் விரிச்சுக்கிட்டே போறது வேற எந்த விஷ்ணு நாராயணாதி பதங்கள் காரணபெருமத்தையும் சிவன் கணேசன் சூரியாதி பதங்கள் காரியபிரமங்களையும் மரத்தான் இருப்பனவாம் அதனால் வைஷ்ணவ கிரந்தத்திலுள்ள விஷ்ணுவின் துதிக்கும் சிவன் முதலியோர் நிந்திக்கும் வியாசரது அபிப்பிராயம் காரணபெருமம் உபாசிக்கத்தக்கது காரியமங்கள் உபாசிக்கத்தக்கல்ல என்பதான் அப்படியே முதலியா அப்படியே ஸ்காந்த புராணம் முதலிய சைவ கிரந்தங்களில் சிவன் மகேசன் முதலிய பதங்கள் காரணபிரமத்தையும் விஷ்ணு கணேசன் தேவி சூரியாதி பதங்கள் காரியபிரமங்களையும் வளர்த்துனவாம் அதனால் அவைகளிலும் காரணபெருமத்தின் சுதியும் காரியபிரமையும் உள்ள கணேச புராணத்தில் வாசகம் விஷ்ணு சிவன் முதலிய பதங்கள் காரியபிரமங்களின் வாசகங்களாம் காரியங்களின் நிந்தையும் உள்ள காளி புராணம் சூரிய புராணங்களில் உள்ள அப்படியே உண்டு இவ்வாறு சகல காரிய காரணங்களின் நாம சங்கேதங்களுக்கு பேதம் கொள்ளதும் தளர்பாள பேமே இல்லை எந்த புராணத்திலையும் அந்த தலைமையா சொல்லக்கூடிய அந்த கொள்ளற்பாலது தமிழ்ப்பாள தளர்ப்பாடு கொள்ளற்பானது அந்த புராணங்கள்ல தலைமை உள்ளது கொள்ளது கீழ்ப்புறதுக்கு தமிழ் பாலம் தான் விவகாரத்தை தெரிஞ்சிக்க வேண்டியது கொஞ்சம் விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கணும் உபாசனை தளர்ப்பானதும் காரணபிரமத்தின் உபாசி கொளர்ப்பானதும் அதனால் சகல புராணங்களும் ஒரு காரணப் பிரமத்தை உபாசிக்கத்தக்கதாகவே உணர்த்துகின்றன அவைகளுக்கு தமிழ் விரோதம் இல்லை ஆகவே உதாரணமா நாடகம் நாடகத்தில் வாத்தியார் உள்ளவர் ராஜாவாசை போட்டு உட்கார்ந்துருக்கார் தர்பேர் பண்ணார் அடுத்த சீசனில் அவர் வந்து திருநாச வேசம் போடுறார் அப்போ அந்த திருநாள் வியாசம் போடும்போது என்ன செய்யறாங்க என்று நேற்று போயிட்டு ஆசிரியா கூட்டிட்டு போறாங்க அங்கே போய் நடங்கிறார் அப்போ நடங்கிறதுனால எது வாத்தியா நடந்தாரா அப்படின்னா வாத்தியா எடுங்கல வேஷம் நடக்குது திருட்டு வேஷம் தான் நடக்குது வாத்தியா நடக்குது பண்ணாரு வாத்தியாரா வாத்தியம் பண்ணல அது வேஷம் பண்ணது வேஷத்துக்குதான் முக்கியத்துவம் இல்லையா அந்த நடிகை நடிப்பு நடிகருக்கு முக்கியத்துவம் இல்ல ஒரே மனசாசம் போட்டு வரலாம் அடுத்த போடலாம் வாத்தியா இருக்காரு திடந்தான் திறனாச்சு முக்கியம் நாடகம் மனசுல முக்கியம் இல்லை மனசுல ஒரே சமம் தான் வாத்தியிட்ட வாத்தியாரும் வாத்தியிட்ட நடுவான சமம் தான் ஆனா வேஷம் போட போத்தியாசம் அப்படி போல கானபிரமம் என்பது எல்லாம் ஒன்றுதான் அந்த காரியப்பிரமங்கள்ல வித்தியாசம் வரும் நாம ரூபங்கள்ல எந்த ரூபம் எடுத்திருக்காங்க மாதிரி வேடம் போட்டுதான் ஆகணும் அவங்க ஆடிதான் ஆகணும் பாடி தான் ஆகணும் இந்த வியாசத்துக்கு தான் முக்கிய ஒழிய நடிகருக்கு முக்கியத்துவம் இல்லை நாடகங்கள்ல அப்படி போல இங்கே புராணங்கள்ல எந்த மூர்த்தியை மேலோங்கி அந்த புராணம் சொல்லப்பட்டிருக்கோ அது வந்து ரெண்டுதான் முக்கிய வேடத்தை எடுத்துவர்களுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிற வச்சுட்டாலும் சரி அர்த்தமாக சொன்னா எப்படியும் ஆகலின் காரியம் அவர்களின் உபாசனையும் கூறியிருக்கின்றது அங்க நாம் கூறியிருப்பினும் அச்சது பூஜாதி மூர்த்திகளுக்கும் மாயாவிஷ்ட காரணபெருமத்திற்கும் விசாரிக்கும் எடுத்து பேதம் இல்லை காரியமங்களின் ஆகாரங்களை வாதித்துவமே அந்நியமன்று என்பதாம் கருத்தின் அர்த்தம் அவைகளை காணரூபமாக உபயோகிக்க வேண்டும் என்பது தாற்பயம் இதுதான் தாற்ப கருத்து என்னை ஆகாரம் காரியமாக அதிலே துச்சம் காரணம் சத்தியம் ஆறு குளம் எது இருந்தாலும் சரி எல்லாம் அப்படி போல சிறை எப்படி நிச்சயமும் இங்கே காரணபரும்தான் சத்தியம் அது பிரமும் தான் சத்தியம் காரணபிரமத்துக்கும் பிரமத்துக்கும் அதே போல காரணபருமத்துக்கும் காரிபரமும் அம்சங்கள் அம்சாம்சமாக வச்சுக்கணும் ஆகவே சேதனத்தின் வருத்தமும் மாயின் பரிணாமம் தான் எல்லாமே பிரம்மத்திலுள்ள பிரமத்திலே தோற்று மாயின் பரிணாமம் அனந்த விதம் காரியர ஒரு பரிணாமந்தான் அதே போனும் பரிணாமம் தான் நாமும் காணப்பட்ட அம்சங்களுக்கு தான் நான் ஒத்துக்கறது இல்லை அதான் காரணம் ஊருக்கு அந்த ஜாதி காரணம் தான் அங்க உபாதை செய்யக்கூடிய மூர்த்திக்கு ஞானம் கற்பிக்கப்பட்டிருக்கு இங்கே உபாதை செய்யக்கூடிய அஞ்சானம் கற்பிக்கப்பட்டிருக்கு கற்பனை வித்தியாசம் அங்க ஞானம் கற்பனை இங்க அஞ்ஞானம் கற்பனை இதுதான் வித்தியாசம் அதனால் அந்த மூர்த்தியை வழிபாடு செய்து இங்கே ஐயாவை போக்கிக்கணும் போக்கிக்கிட்டாக்கா ரெண்டு ஒன்னா போயிடும் அதுவும் காரியபுரம் வந்து இதுவும் காரியபுரம் அப்புறம் அப்போ ஞானே ஞான ஒன்றா ஐஷாத்துக்கு எல்லாம் ஒன்று தான் ஈசனின் ஞானி உப்பு என்றே எப்படி உப்பு என்றால் ஈசனின் மனதை அகந்த இனிமேலாம் உப்பான் அப்படின்னா ஞான இடத்துக்கிற புத்தி போயிடுச்சுன்னா ஈசனும் ஞானி ஒன்று தான் அவ்வரைக்கும் இவன் வேற அவர் மந்தப்பட்டவன் அறு முத்தி அடைஞ்சவன் எல்லாமே காணப்படுறவங்கள்தான் அம்சம்தான் ஆனும் பெண்ணும் எல்லாம் காணப்படும் அம்சம்தான் ஒத்துக்கிறாங்களா ஒத்துக்கிறதே இல்லை அப்புறம் இங்க ஒத்துக்காங்களா மூத்தி இருபத்துக்கு வாங்களா ஒத்துக்க மாட்டாங்க வரணும் வேந்த மடிச்சு வடிச்சு சிந்தி சிந்திச்சு விசாரம் வரணும் இப்போ என்னால் கட்டாயப்படுத்தி வரவே இல்லையாது இன்னும் ஒத்துக்கதா அவனாலும் கட்டாயப்படுத்த முடியாது கட்டாயப்படுத்தினாலும் ஏற்றுக்காது மனசு ரொம்ப இந்தியா அபியாசம் பண்ணணும் அப்ப யாகபானம் வரணும் மனசுக்கு யாகபானம் வந்தால்தான் ஏற்படும் பரிசின் பானி வர ஆகாயம் போறாங்கிறது திஷ்டு வச்சுக்கணும் எல்லா தோளை செய்வங்களும் எல்லா தோளை பஞ்சபூர் இசு இந்தியா விராட்ஸ் வர தோளை செய்யறவங்க நினைச்சுக்கணும் ஒமா ஆகாரத்திலேயே சிதமானோம் அதாவது ஜோதிகளுக்கு அவர் சொன்ன ஆகாரத்தை உபாசனை செய்ய அப்படி செய்யுங்க தப்பு இல்ல அதனாலும் பிரஜை நிச்சலமாய் காணபரமத்தின் உபாசனையின் ஸ்தி பெறும் ஒரு காலத்தில் வரும் அவங்களுக்கு அப்படிங்கிறார் இவ்வாறு திருவாய்மொழி சொல்றாரு உணர்ந்து உணர்ந்துருந்தை உணர்ந்து உணர்ந்து உணரணும் இறை இலை உணர்வார்கள் உணர்ந்து உணர்ந்து ஆழ்வார் இல்ல பெரிய ஆழ்வார் பெரிய ஆளுவார் தான் அதே காலத்துக்கு வருவார் மொதலூ போ நம்ம சொல்லே உணர்ந்து உணர்ந்து என்ன பண்றார் கர்மானுசாரம் இழிந்து அவதாரமாக இறங்கி அகன்று உயர்ந்து உருவிய அவர் விசாரமாக தன்னுடைய உருவத்தை பொருந்தி பொருந்திய இந்நிலையை அவதாரப்படுத்தலாக வந்து உணர்ந்து உணர்ந்து உணரினும் அவர் என்ன பண்றார் நாமெல்லாம் அவரை பத்தி நினைத்து நினைத்து பார்த்தாலும் கூட இடைநிலை உணர்வு மாட்டிக்கிறோம் அவர் நமக்காக இறங்கி ஆதார நாம என்ன பண்றோம் மூர்த்தி ஆகிய இருக்கும் அவர் உண்மையில தெரிஞ்சுக்கல அதனால உணர்வு அறிது உணர்ந்து உணர்ந்து உரைத்து உரைத்து சாஸ்திரங்களை படிச்சு சிந்தனை பண்ணி அதை சொல்லி இப்படி சொல்லி சொல்லி அபியாசம் ஆகி அயன் அரண் என்னும் இவரை திருமூர்த்தி லா்களை உணர்ந்து உணர்ந்து உரைத்து உரைத்து இறைஞ்சுவேன் அவர்களை அப்புறம்தான் தெரிய முடியும் எல்லாம் மூணு பேரும் காரியபுரமங்கள் தான் கானபுறமும் உங்களுக்கு தலைமையா இருக்கிறது எனக்கு தெரியும் இதுதான் ஒன்று மனப்பட்டது அப்போதான் மனம் வந்து பரிபாகமானதுன்னு அர்த்தம் அதுவரை மனப்பரிபாகம் இல்லை ஆக இறைவன் நமக்காக ஆதாரப்படுத்தலாம் வருவார் அதை நாம சிந்தி சிந்தனை புரிய மாட்டேங்குது ஆக இப்ப என்ன செய்யணும் சாஸ்திரங்களை துணை கொண்டு அத்திய சாஸ்திரம் துணை கொண்டு படித்து படித்து சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு விசாரித்து மனபரிபாகம் ஆன பிறகு தெரிஞ்சுக்கோங்க இரண்டாவது ஒன்ற வரிவரும் வடிவனுள் நின்ற நன்றில் நாரண நான் முகன் அரன் ஒன்றனும் மனத்து வைத்து உள்ளினும் இருபசைவறுத்து நன்றென நலம் செய்வதவநிலை நம்முடைய நாளே ஒன்றென பலவென அறிவரும் வடிவனில் நின்ற ஒருவரும் பல ஊரு பார்த்தா வடிவடிவத்திலே இருக்கின்ற அரண் என் அழகு பொருந்திய நாராயணனும் பிரம்மாவும் சிவருமானும் என் இந்த மும்மூர்த்திகளை என்ன செய்யணும் நு மனத்து உம்முடைய மனத்தின் கண்ணே ஒன்ற வைத்து நிலைக்க செய்து நிலையா நிலைக்க செய்த ஒன்றை வைத்து உள்ளி சிந்தனை செய்து நும் இரு பசை அறுத்து இருக்கின்ற எலோக பாசை ஆசையும் பல்லோக ஆசைக்கு நாசம் செய்து நன்று என அந்த அரிசான செய்த ஒன்று நல்லது அதான் முத்தி என்று சிந்தனை பண்ணி நலம் செய்வது பக்தி செய்வது அவ நம்முடைய நாளே அப்படி அஜயத பாவனை கொள்வதுதான் நம்முடைய சிறந்த நாட்கள் அதெல்லாம் இறந்த நாட்கள் தான் என்று சொல்ற ஆகவே ஆழ்வாரில் நம்ம ஆழ்வார் ஹரி விஷ்ணு பிரம்மா எல்லாம் ஒண்ணுதான் சொற்கள் பயன்படுத்தினாதான் புரியும் அது வரைக்கும் எதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு கொண்டு போற இடம் இது அவ்வளவுதான் அந்த அளவுக்கு அபேத பாத்தாக்குறாங்க கையாள மாட்டாங்க இந்த பாடல்கள் அப்புறமேல உரையை பரிபடுத்துறாங்க அத்திய பாடம் வரும்போது எங்களுக்கு பாடல சிவம் வரலாம் ஏன்னா எரிய மோனம் நோக்கி சுர்க்கரை மாத்துவாங்க எழுதுறவங்க பிரம்மன் எழுதுறமில்ல மாட்டேங்கிறாங்க ஏன் அவங்களும் புரிஞ்சாலே எழுதுவாங்க அவங்களே புரியல பெரிய மேல் சாத்திரம் எல்லாம் பார்த்து திருத்தமா எழுதிருவாரு இதுலதான் அதிகாரியுடைய சம்பந்தம் பாட்டு கண்டுபிடிச்சி எழுதுறாரு மது யார் எழுதுறாங்க சொல்லி பார்ப்போம் காசி காலஞ்சாமி சசா கரத்தான படமப்படுத்துறாரு அவர் எழுதியிருக்காரு இல்லை நாலு எழுதுவே இல்லை அவரு அதேவுடைய சம்பந்தம் எழுதணும் இல்லை எழுதணும் இல்லை சாஸ்திரப்போக்கு தெரியாம ஒரே பண்றாங்க ஒரே இலக்கணம் அவங்களே எழுதுனா வேளாண் இடாம இல்லை அவங்களே வந்து அதே சம்மந்தம் எழுதலை அங்கே எப்படி இருக்கு முன்னா இருக்கேன் இல்லையா ஆகவே ஏதோ ஒரு இயந்திரம் மாதிரி செய்ய எழுதுறாங்கள அப்படியே உணர்ந்து எழுதலை எதாம் ஒரு இயந்திரம் சுவிச்சு போட்டால் அப்படியே சுத்ததில்லை நெய் படிக்கிறது இல்லை கற்ற கல்வி கேள்வி வெளிப்படுத்தாங்க அதிகாரிகள் சம்பந்தம் எழுதினா தான் அந்த நூலில் நமக்கு உரியதா இல்லையான்னு பார்த்து அதிகாரி சொல்லப்பட்டிருக்கு இலக்கணமே அனுபவம் செய்யறதுக்கு என்னன்னா நூல் செய்த பிறகு அதிகாரிகளை பிரவர்த்திக்கும் பொருட்டு அதிகாரிகள் சம்பந்தம் எழுதணும்னு இலக்கணம் அது எழுதிய முன்னுரேன்னு முன்னுரிய நல்ல நூலு படிங்க அப்படி எழுதுறாங்க பெரிய பெரிய படகு விட்டுட்டான் அப்புறம் முதல் பாட்டி பாயிரத்துக்கு இருபத்தி நாலாவது சங்கம் ஜகத்காரணன் சத்தியகாமன் சத்தியசங்கற்பன் சர்வஜன் சுதந்திரன் சர்வ பிரேரகன் கிருபாலு என்று இவ்வாறு ஈஸ்வர தன்மங்களை சிந்திப்பாயாக என்று காரணபிரமத்தின் உபாசனை கூறியிருக்கிறது இதெல்லாம் இப்படி பாவன பண்ணணும் ஜகத்காரணன் இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமாயிருக்கிறவர் ஈஸ்வரன் அப்புறம் சத்தியகாமன் அவர் எப்போதும் சத்தியத்தையே விரும்புவார் உண்மையே விரும்புவார் பொய் விரும்ப மாட்டார் ஏன்னா அப்படிங்கறதுனால அதனால்தான் உண்மை பேசும் சொன்னது அவசியமே இதுதான் உண்மை பேசி பேசி அந்த மனசை பயிற்சி ஏற்படுமே ஆனால் மனசுக்கு உண்மையில் பிடிப்பு ஏற்படும் இப்போ வேண்டபடி இருக்கிற காலத்தில் உண்மை பிடிக்கும் உண்மை எதையும் பரமந்தான் ஆத்மாதான் பிடிக்கும் போய்யே பேசி வளர்க்குறதுனால பொய்போல் தான் பற்று வேண்டும் பொய்ப்போல் பற்று வளர்றதில்லை அதனால தான் உண்மை பேசுங்கள் சித்திச்சு கடைப்பிடுங்கள் அப்படின்னு சொல்றது அதுதான் ஆகவே ஆச்சாரம் படித்தான் சுத்தா சுத்தம் பார்க்கறது பழகினாலும் அந்த மனதுக்கு சுத்தம் மனசில் பயிற்சி ஏற்பட்டு போச்சு அது தினமானதுனால இங்கே படிக்கும்போது சுத்த அசத்தம் சொல்கிறாங்க சுத்தம் எதுமாதிரி சுத்தம் அதெல்லாம் ஜெகஜிய பரமன் உப்பத்திருத்தவர்கள் அசுத்தம்னு சொல்லப்படுது அப்போ பிடிக்கும் அப்போ அசுத்த சுத்தத்தை கொள்ளும் அந்த மனசு சம்மதிக்கப்போ இதுக்காகத்தான் சாஸ்திரங்களில் இந்த ஆச்சாரங்கள் பழகிறது விதி விளக்கு அப்படிங்கு சொல்கிறதுலாம் இதுக்கு தான் அபியாசத்துக்காகத்தான் அத மக்கள் உணர்வதில்லை ஆஹ் சுத்தமாவுது அப்படின்னு உதாசனை விட்டுறாங்க அது பெரிய கருத்து இதுதான் அப்படி அபியாசம் பண்ணணும் அதுக்காக கோவில் மடத்தான் ரொம்ப ஆச்சாரமா இருக்குன்னு சொல்லுவாங்க மற்ற சொல்லுவாங்க கோவில் மருத்துவம் ஆச்சாரம் யாரும் கடைபிடி முடியாப்பா அப்படிம்பி இருந்த எல்லாம் போச்சு பிள்ளைக பழங்கால ஆனா சத்யகாமன் சத்தியசங்கற்பன் அதாவது நடக்கக்கூடியதான் நினைப்பாங்களபடியே நடக்கூடாது மனோரஞ்சமெல்லாம் கிடையாது ஈஸ்வரன் எது நடக்குமோ அதுதான் ஜீவன் கற்பனை பண்ண மாட்டார் அது கற்பனையே உலகம் அப்புறம் என்னென்ன கர்ப்ப மாட்டுறதுக்கு சத்தியசங்கற்பன் சர்வஜன் எல்லாவற்றையும் அறிவார் சர்வஜன் சொன்னாக்கா சாமான்யமாக விசேஷமாக அறியப்போன்னு சர்வஜன் பேர் சாமான்யமா அறியறது ஒரே மாதிரி இப்போது மைக் பேசும்ங்கிறது சாமான்யம் இது மைக் என்ன வேலை எங்கே உற்பத்தி என் இதுக்கு எத்தனை நாளைக்கு தாங்கும் இதெல்லாம் விசேஷம் பண்ணி பேரும் வீடு இது ஒரு வீடுன்னு சொல்லும் போது அந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு எத்தனை நாள் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் விசேஷம் இப்படி இது ரெண்டையுமே அவருக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா அவர் சீட்டு பண்ணால் தானே சாமான்யமும் விசேஷம் ரெண்டும் ஞானம் உண்டவர் சர்வஜ்யன் பேரும் சுதந்திர தந்திரம் தந்திரம் வசமன் அர்த்தம் சுதந்திரம் தன்வசப்பட்டவர் பிரவசப்படாதவர் சர்வ பிரேரகன் எல்லாவற்றையும் பிரேரக மன அந்திரியாக இருந்து கொண்டு பிரேரணம் பண்றார் தூண்டி வருவார் ஒவ்வொரு தூண்டுவார் நிறைய சொல்லலாம் சில பேர் இது உள்ளத்தில் இருக்கிற சாட்சி அப்படிம்பாங்க சாட்சிங்கிறது அதுதான் மனசாட்சிதான் போகப்படாது அப்படிம்பாங்க அப்படின்னாலும் அதுதான் அது பிரேரகன் தான் அது என்ன அவர் அந்தரம் உள்ளே அந்த உள்ளே யாமி அர்த்தம் உள்ளே இருந்துட்டு என்ன செய்யறாரு பிராரதத்தை அப்பப்போ வெளிப்படுத்தி தண்ணியில் செல்லிட்டே இருப்பார் பிரார்த்தம் தூங்குகிறதா பிரார்த்த அனுசாரமாக நம்ம மறந்துனோம் மறந்தவங்க கூட ஞாபகப்படுத்துவார் ஓ மறந்துருச்சா சரி இது செய்யப்பா உனக்கு இது பிரார்த்தம் கூடி போச்சு அப்படின்னு தூண்டி விடுவார் அதெல்லாம் சொல்லுவோம் மறந்தே போச்சு இது ஞாபகம் வருது அப்படிங்கிறது இப்போ ஆறு இருந்தால்தான் அப்புறம் ஆறு இல்லைன்னாக்கா அதை தூண்டி விட மாட்டார் நம்ம ஞாபகம் இருந்தாலும் காரியம் கிடக்காது அப்புறம் ஆறு இருந்தால் தான் அந்த தூண்டி விடுவார் ஆரத்து இல்லையான்னு வச்சுக்கோங்க நான் வந்து காரியம் செய்வோம் ஞாபகம் பண்ணிக்கிட்டே இருந்தால் நேரத்துக்கு மறந்துடும் மறைப்பு விடுத்துவார் ரெண்டு சக்தி வச்சிருக்கார் மறைப்பு சக்தி அனுகிரக சக்தி மறைப்பு சக்தி எப்போ வேணும்னா அப்போ செய்வார் அணுகிறது எப்போ போய் வருமோ அப்போ பக்தர்களுக்கு அனுகூலம் பண்ணுவார் மற்றவர்களுக்கு கிடையாது மற்றவர்களும் பிரேரணம் தான் உண்டு எல்லாரும் பிரேரணம் உண்டு மறைப்பு சக்தி ஒவ்வொரு சமயத்திலும் செய்வார் அப்படி மறைப்பு சக்தி அவருக்கு போலீஸ் படம் மாறி அரசாங்கத்தை எப்படி போலீஸ் படை வச்சு நிர்வாகம் பண்ணதோ அது போல மறைப்பு இல்லைன்னு சொன்னாக்கா நிர்வாகம் பண்ண முடியாது எல்லாருக்கும் பார்க்கலாம் நியாபகப்படுத்திக்கிட்டே தான் அந்த சமயத்தில் போறது மருந்தே போச்சு அப்படி அப்புறம் என்ன பண்றது கோச்சுதான் அப்படிமா மருத்து போய்ச்சி கோச்சு இப்படி எத்தனை பேர் வாழ்க்கையில் கவனிச்சு பார்க்கலாம் எனக்கு சுத்தமாக ஞாபகம் மருத போச்சு திடீர்னுப்பா அப்படிமா அது என்ன காரணம் அந்த பிராரதம் தூண்டி விடும் பிராரதத்தை செயல்படுத்துறது உள்ளிருந்து செயல்படுத்துறாங்க பிராரந்தம் புத்தி இருந்தால் செயல்படும் சொல்வார்கள் புத்தி சக்தி புத்தி என்ன பண்ண நிச்சயம் முடியாது அதனால புத்தி இருந்து கொண்டு இது செய்யும் செய்யாதே அப்படின்னு காட்டும் அப்படிப்பட்ட பிரேரகன் கருத்தா அவரு அது என்ன சர்வ பிரேரகன் எல்லாவற்றையும் பிரேரம் பண்ணுவார் கிருபாலு கருணாமூர்த்தி அவரை போல கருணை இல்லை தாயினு நிறங்கி என்ன வந்து ஆண்டருள் அப்படின்னா தான் கருணை குழந்தைக்கு அது கூட கோவிச்சுக்கிற சில சமயங்கள்ல ஆனால் இந்த பகவான் கோவிச்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றீங்களே அப்படி எல்லாம் நன்மை பண்ணுவோம்லவா கஷ்டத்தை கொடுக்கறாருனாக்கா தண்டமும் கருணையும் தெரியவாயின்னு சொல்லினாரு அதுவும் கருணைதான் மரக்கருணை பேரு டாக்டர் கிட்ட போறான் கட்டிப்படப்பட்டது பாக்கிறாரு அறுக்கிறாரு என்ன ஐயாது உடம்ப போய் அறுக்கிறாருன்னாக்கா அறுத்தாதான் சுத்தமாகும் என்ன பண்றது பொம்பளையும் பிரவேசிக்க பிரதேக்கே சின்னு போறாங்க வயத்த இருக்கிறாமாரு அறுக்கலாமா அப்படின்னா அறுத்தா எழுகாடு இருக்கு இருக்கிறாரு அப்படி டாக்டர் இருக்கும் வயத்த அரிஞ்சு கொடுறதுக்காக பாக்கிறாரு குழந்தையும் தாயும் செய்ய ரெண்டு காணின் மரக்கரணை அறக்கரணி நேரடியாக மரக்கருணை ஏன் தண்டித்து ஆட்கொள்வது பாவத்தின் காரணமாகத்தான் அப்படி தண்ணு கொடுக்கும் போது தண்ணி கொடுக்கிறது திருந்துவதற்காகத்தான் தண்டையின் நோக்கம் கொடுமைப்படுத்துறது அல்ல தண்டனை கொடுக்கறதுனால அந்த துக்கம் வருது துக்கம் சஸ்காரம் ஆனாக்கா இத்தகைய துக்கம் நம்ம அனுமதிக்கான ஒரு பாவம் செஞ்சதுதான் செஞ்சா துக்கம் கிடைக்கும் அதனாலதான் தண்டனை கொடுக்கிறத கொடுமைப்படுத்து அர்த்தம் இல்ல சரி மன்னிச்சு விளாமி அப்படின்னா மன்னிச்சா திடப்படாது மீண்டும் பாங்க அதனால தண்டனை கொடுக்கணும் எப்படி கொடுப்பாங்க தாங்கும் அளவுக்கு தான் கொடுப்பாங்க தாங்க அளவுக்கு கொடுக்க மாட்டேன் அவ தாங்க கொடுத்தா மேற்கோட்ட காரியங்களும் கேட்டு போயிருங்க இன்னொன்னு தண்டனை கொடுக்கணுமே அவர் உடம்பு கேட்டு போயிருந்தேன் செத்து போயிருவானே தங்குற அளவுக்கு தான் அதனால அவருடைய கிருபை எப்படி ஏற்படுது நெருவியாக வெளிப்படும் மறைவாக வெளிப்படும் அனுகூலம் பிரச்சிகூலம் மரக்கருணை மரக்கருணை என்பது கருத்து என்று இவ்வாறு ஈஸ்வர தர்மங்களை சிந்திப்பாயாக இப்படி சிந்தனை பண்ணாக அது என்ன ஆகுது என்று காளபரமத்தின் உபாசனை காரணபுரம் உபாசனை இப்படி எல்லாம் சிந்திக்கணும் காரணபரமம் அன்றி வேற அநேக மூர்த்திகளும் கூறியுள்ளன அவையெல்லாம் உபாசனை நிமித்தம் அன்று சகலமும் காளபரமத்தின் ஊலச்சனமாகவே கூறி இருக்கின்றன ஊலச்சனம் அதை நம்ம ஞாபகத்துக்கு ஒரு பொருள் ஞாபகத்தை வச்சுக்கணும் சகல மூர்த்திகள் அதுக்கு பின்னால இலக்கணம் சொல்றார் நம்ம நடைமுறையில் வச்சுக்கிட்டா அந்த நாலு சொந்த போகும்போது நமக்கு வழி தெரியாமல் இருக்கும் அப்போ ஒரு கை காட்டு மரம் இருக்கும் இந்த ஊருக்கு இத்தனை கிலோமீட்டர் இந்த ஊர் கிலோமீட்டரு அதையும் நாலு பக்கம் காட்டிக்கிட்டு இருக்கும் கை காட்டு மரம் என்ன பண்ணுது நமக்கு ஒரு அடையாளம் அறிவுறுத்தது கை காட்டு மரம் ஊர் இல்லை ஊரை ஞாபகப்படுத்துது இந்த பக்கம் போனாக்க அது நம்மனாக போகலாம் நம்மளே என்னையா எவனோ வச்சு எழுதி வச்சு நட்டா நான் ஒத்துக்கணுனாக்க இவங்க ஊருக்கு வர மாட்டாங்க அதுபோல சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட மூர்த்தங்களை நாம் ஒரு வழிகாட்டியாக ஒரு அடையாள சின்னங்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி வைத்துக் கொள்ளதுனால அது அது அந்த அதனுடைய எப்படி இத்தனை மயில ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த ஊருக்கு வந்து ஞாபகம் போறோமோ அப்படி போல வந்து இறைவன் இந்த முரூர்த்தம் நம்ம வழிகாட்டுகிறது அதனால இந்த முகூர்த்தத்தை நம்பணும் கை காட்டி நம்பணும் கை காட்ட ஊரே நம்பணும் ஊர் பேரை நம்பணும் இந்த கிலோமீட்டர் அதையும் நம்பணும் சொல்லுவது போல அந்த மூர்த்தத்தை நம்பணும் மூர்த்தத்தில் ஈடுபாடு மூர்த்தத்தை வழிபாடு பண்ணணும் நிஷ்காபாசனை அது பலன் கருதாலும் சேவை பண்ணணும் இப்படிதான் செஞ்சாக்கா அது கைகாட்டி எப்படி நமக்கு அனுகூலமாக இருக்கிறதோ அப்படி போல இந்த முர்த்தம் நமக்கு அனுகூலமாக இருக்கணும் என்ன பண்ணும் என்னுடைய அம்சி ஆகிய காலபெருமத்தை காட்டுகிறது அதை பொறுத்தாதான் காரியப்ரம உபாசனை பயனதுதான் ஓ இந்த பக்தன் நம்ம நம்பி இருக்கான் சேரப்பா நான் ஒரு நீ அம்சி ஞானத்தை கொடுக்கிறேன் எங்க நிறைந்த கிருபாலு இப்படிப்பட்ட லட்சணம் உடையது தான் அம்சம் அம்சி அதனை பெற்றுக்கொள் என்று ஞானத்தை கொடுக்கிறார் அவர் அறிமுகப்படுத்துறாரு அறிமுகப்படுத்த போது காரணபெருமே கடைசியில் காரணபெருமாசை யாவரது மந்த பிரஜை ஆகாரத்திலேயே சித்தமாவோ அவர் சாஸ்திரத்தை சொன்ன ஆகாரத்தையே உபாசனை செய்யுங்க அதனாலும் பிரஜை நிச்சலமாய் கர்ணபெருமத்தின் உபாசனையின் சிதி பெறும் அதே போல நிஷ்காம செய்யும் போது அடிச்சா சேனத்தை கருத்து இருபத்தி ஐந்தாவது சங்கம் இலக்கணம் சொல்ற உபலட்சணமாவது ஒன்றன் ஏகதேசும் ஓர் போது இருப்பதும் கமா இருப்பதும் யாது அது இலக்கணம் விளக்கம் என்னை காகம் இருப்பது தேவதத்தினது கிரகம் என்னும் வாக்கியத்தில் காகம் உழைச்சனமா தேவதற்கு மயக்க ஏற்படுது காகமானது தேவதத்தினது கிரகத்தின் ஏகதேசத்து இருப்பதாயும் ஓர் இருப்பதாயும் வியாவர்த்தகமா இருக்கிறதோ அங்கனா ஜெகத்காரண பிரமத்தின் ஏகதேசத்தில் சதுர்பு ஜாதி முகர்த்திகள் உள்ளன இதுதான் இது நியாயப்படுத்திக்கணும் இருந்த வீடு ஜெயத்தன் வீடு இல்ல கருப்போங்க திருவிழா போனா அந்த கருப்பை வீடு அந்த கால அந்த வீடு தான் சரி அந்த வீட்டுக்கு போனா காக்கா உட்கார்ந்த இடம் மட்டும் வீடு இல்லை அதை விட சம்பந்த எல்லாமே அவன் வீடு அப்போ காக்கா என்ன காட்டுறாங்கன்னா உட்காந்துரு உட்காந்துரு காக்காமல் குருவி உட்காந்துருந்தாலும் சரி குரம்பும் உட்காந்துருக்கும் குரம்பு உக்காந்து விடுங்க சொல்லலாம் ஆனால் அந்த குரங்கு எவ்வளோ இருக்கும் கொஞ்ச நேரம் இருக்கும் போயிடுவோம் அவ்வளோ ஓடி போயிடும் அந்த காக்கா எவ்வளோ இருக்கும் கொஞ்சம் நேரம் ஓடி போயிடும் அப்புறம் அந்த வீட்டை கண்டுபிடிச்சு அவன் அது விவகாரம் பண்ணுறான் இப்போ என்ன அந்த காக்கா உட்காந்த வீடு அந்த தேவத்தருடைய வீடு இதே போல எங்க இருந்த காரணபெருமத்தின் இடத்துல முகூர்த்தங்கள் அங்காங்க இருக்கின்றன ஒரு வீட்டுல காக்காந்து உட்காந்து அது குறை உட்காந்துருக்க அப்படின்னு சொல்றான் அவனுக்கு அவன் பக்கத்துல என்ன காக்கா வந்து சொன்ன உட்காந்து அப்படின்னா ஓடி போச்சு குரங்கு இருக்கு அதான் சொன்னேன்னு சொல்லுவாங்க அடி போல முகூர்த்தங்கள் விஷ்ணு முகூர்த்தம் இருக்கலாம் முன்னர் சில பேருக்கு சிவன் முகூர்த்தம் அறிமுகமாகலாம் அப்புறம் கணேச முகூர்த்தம் அறிமுகமாகலாம் இது எத்தனை மூர்த்தங்கள்ல எங்க இருக்கு